இயற்கை உண்மை தனிப்பெரும் பொருளாயும் இயற்கை விளக்க தனிப்பெரும் பதமாயும் இயற்கையின்ப தனிப்பெரும் சுகமாயும் பிரிவின்றி நிறைந்த பெருந்தன்மையராய அருபெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீர் திருவருள் வளத்தால் பொறி புலன் கரணம் முதலிய தத்துவங்கள் அனைத்தையும் வென்று நின்மலராகி தத்துவாந்தத்தில் நின்று தம் உண்மை உணர்ந்து இயற்கை உணர்ச்சியைப் பெற்று இயற்கை உண்மைக்கண் இயற்கை இன்பானுபவன் செய்கின்ற சுத்த யோகாந்தர்களும் சுத்த கலாந்தர்களும் சுத்த போதாந்தர்களும் சுத்த நாதாந்தர்களும் சுத்த வேதாந்தர்களும் சுத்த சித்தாந்தர்களுமாகிய சுத்த சன்மார்க்க ஞானிகளின் திருக்கூட்டங்களை நன்முயற்சியால் தனித்தனி அடைந்து பத்தியார்பணிந்து அற்புத பெருஞ்செயல் புரிகின்ற ஐயர்களே அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும்பதியாய கடவுளின் இயற்கை திருவருட்சூகம் இருந்த வண்ணம் உள்ளம் முவந்து உரைத்தருளல் வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றதோறும் எல்லா பொருள்கட்கும் எல்லா குணங்கட்கும் எல்லா செயல்கட்கும் எல்லா பயன்கட்கும் எல்லா அனுபவங்கட்கும் மற்றெல்லாவற்றிற்கும் உருவ சொரூப சுபாவ முதலிய இலக்கணங்கள் அனைத்தும் தாமேயாகியும் தாமல்லராகியும் தாக்கியும் தாக்கற்றும் அகத்தும் அகப்புறத்தும் புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை கடவுளது இயற்கை திருவருட்சமுகம் இருந்த வண்ணம் அந்தோ அந்தோ எங்க நம் அறிவோம் எவ்வாறு கருதுவோம் என்னென்று கூறுவோம் என்று அவ்வக்கூட்டங்களினும் தனித்தனி உரைத்து உரைத்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெட்டுகின்றார்கள் என்றும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் தோற்றுவித்தலும் இயக்குவித்தலும் அடக்குவித்தலும் மயக்குவித்தலும் தெளிவித்தலுமாகிய தொழில்களை எளிதில் கொடுத்தற்குரிய பூரண சுதந்திரத்தவர்களாய் இயற்கை சத்திய ஞான சுகானுபவ பூரண சொரூப சாத்தியர்களாய் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத நித்திய சுத்த ஞான தேகிகளாய் பூத சித்தி இந்திரிய சித்தி குணசித்தி பிரகிருதி சித்தி புருடசித்தி விந்து சித்தி பரசித்தி சுத்த சித்தி காலசித்தி கலாசித்தி விஸ்வசித்தி வியோமசித்தி பிரம்மசித்தி சிவசித்தி முதலிய பிண்ட சித்தி அண்டசித்தி பகிரண்ட சித்தி அண்டாண்ட சித்தி என்கின்ற அந்தரங்க பகிரங்க தத்துவ தத்துவி சித்திகளெல்லாவற்றையும் திருக்கடை கணிப்பார் செய்யவல்லவராய் சடாந்த சமரச சத்தியராய் விளங்குகின்ற சமரச சுத்த சன்மார்க்க ஞானிகளது சிக்விலாச திருச்சபை கண்ணே புண்ணியவசத்தால் புகுதப்பெற்று மணங்கணிந்து வணங்கி நின்று சர்வ சுதந்திரராய சத்தியர்களே இயற்கை உண்மை தனிப்பெரும்பதியாய கடவுளின் இயற்கை திருவருட்சமுகம் இருந்த வண்ணம் திருவுளம்பற்றி திருவாய் மலர்ந்து திருவார்த்தை அழித்தருழல் வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றதோறும் திருவார்த்தை அழித்தலின்றி பெருங்கருணை திருக்கண்களில் ஆனந்த நீ பொழிந்து சும்மா இருக்கின்றனர் என்றும் உணர்ந்தோர் வியந்துரைப்ப கேள்வியுற்று இயற்கை திருஅருட்சகம் இருந்த வண்ணம் என்னையோ என்னையோ என்று குழாவிக்குழாவிக் கூவுகின்றவனானேன் அடிநிலை கரும ஞானசித்தி அனுபவங்களினும் முடிநிலை கரும ஞானசித்தி அனுபவங்களினும்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 அது அதுவாகி இனித்தும் ஆங்காங்கு அதீதமாகிக் கலந்தும் இவை அனைத்துமாகி ஒருமித்தும் அதீதாதீதமாகி தனித்தும் வழங்குகின்ற பெருங்கருணை பெரும்பதியாய கடவுளே எல்லா சத்திகளுக்கும் எல்லா சத்தர்களுக்கும் எல்லா மூர்த்திகளுக்கும் எல்லா மூர்த்தர்களுக்கும் எல்லா தேவிகளுக்கும் எல்லா தேவர்களுக்கும் எல்லா சாதனர்களுக்கும் எல்லா சாத்தியர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் எல்லா குணங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் எல்லா அனுபவங்களுக்கும் மற்றெல்லாவற்றிற்கும் முதற் காரணமாயும் நிமித்த காரணமாயும் இவை அல்லவாயும் விளங்குகின்ற திரு அருட்சம் இருந்த வண்ணம் அறிந்து கொள்ளுதல் இங்கனமானால் திரு அருட்சமுக பெருங்கருணை பெரும்பதியாய தேவரி இயற்கை திருவண்ணம் அறிந்து கொள்ளுதல் எங்கனமோ எங்கனமோ ஓ ஒப்புயர்வின்றி விளங்குகின்ற ஒருவரே தேவரீர் திருவண்ணமும் திருவரு சமூக திருவண்ணமும் அறிதற்கும் கருதுதற்கும் துதித்தற்கும் எத்திரத்தானும் கூடாவாயினும் அடிமை அளவிற்கு என்றபடி அறியாதறிந்தும் கருதாது கருதியும் துதியாது துதித்தும் எனது உரிமையை ஊற்றஞ்செய்கின்றவனானேன் வந்தனம் வந்தனம் திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சன்மார்க சத்திய ஞான வின்னப்பம் முற்றிற்று